صدق அல்லாவிடியே அன்பு சகோதர்களே சகோதரர்களே தாய்மார்களே சி என்ற இந்த கொரோனா வைரஸ் கோவிட் 19 உலகத்தில் பல சோதனைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நேரத்தில் பயங்கரமான பொருளாதார நெருக்கடியை உண்டாக்கியிருக்கிறது பொருளாதார நெருக்கடி தற்கு பல காரணங்களில் ஒன்றைதான் அல்லாஹு தாலா குரானுடைய இருபத்தெட்டாவது சூறாவான சூரத்துல் கசஸ் என்ற இந்த சூறாவில் மோசாலை செலாத்துக்கு எதிராக செயல்பட்ட காரூன் அந்த காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வம் அவன் செய்த அட்டூழியம் அந்த மக்கள் மீது காரூன் வந்து மூச அலை அந்த சமூகத்தாரின் உள்ளவனாக இருந்தான் இருந்தும் அவர்கள் மீது அவன் அட்டூழியம் செய்தான் ஏராளமான பொக்கிஷங்கள் இருந்து அவைகளுடைய அந்த சாவிகள் மாத்திரம் பல சாலைகளான ஒரு கூட்டத்தாருக்கு அதை சுமப்பது கனமாகிவிடும் அளவுக்கு அல்லா தாலா அந்த அளவு நாம் அவனுக்கு கொடுத்தும் அவனுடைய கூட்டத்தார் அவனிடம் اذ له இது கால அம அகம்பாவம் கொல்லாதே அகம்பாவம் கொள்வதோரை நிச்சயமாக அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று கூறிய நேரத்தை அல்லாஹாலா நினைவுபடுத்துமாறு கூறுகிறார் அப்ப துன்யாவில் பொருளாதார வசதியை யாருக்கு அல்லாஹால கொடுக்கிறானோ அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் இவ்வளவு செல்வமாக பணமாக ஆட்சியாக ஆயுதமாக ஆல்பலமாக அல்லா தலா கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் இந்த அகம்பாத்தலத்தில் பெருமையில் மமதையில் மக்களுக்கு அட்டகாசம் செய்து சமூகத்தாருக்கு நாசகார செயலில் ஈடுபட்டு அவர் அத்தூழியங்களில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அல்லாஹுச்சாலா அவர்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கிறார் பொருளாதார நெருக்கடி எல்லாம் அந்த பொருளாதார நெருக்கடி வரக்கூடிய நேரத்தில் நாலுசூல்களை அல்லா தலா பயன் செய்யறான் கொடுத்திருந்தை தேடிக்கொள் என்று சொல்றக்கூடிய இந்த எக்கனமிக் இந்த பைனான்ஸ் இந்த பணம் இந்த செல்வம் இந்த ஆட்சி இந்த பதவி இந்த ஆயுதம் ஆல்பலம் இந்த செல்வாக்கு இந்த எல்லாத்தையும் பயன்படுத்தி நீரத்தை தேடிக்கொள் இரண்டாவது முக்கியமான விஷயம் நீ ஆகிரத்தை தேடிக் கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் எவ்வளவு நிதானமான ஒரு போக்கை கற்று தருகிறான் துன்யா துன்யால இம்மை உன் பங்கை நீ மறந்து விடாதே துன்யாவுடைய பங்கு மேலும் பங்கை நீ மறந்து விடாதே அல்ல உனக்கு ஆகரத்தை தேடுமாறு சொல்லி இருக்கிறான் அதே நேரம் நீ எல்லாத்தையும் கொடுத்து நீ நீ வந்து பங்கலோட் ஆகி விடாதே உன்னை நீ பார்த்துக்கோண்டு குடும்பத்தை பார்த்துக்கோண்டு இனப்பந்துகளை பார்த்துக்கோ வீட்டார்களை பார்த்துக்கோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து அல்லா தல்ல செல்வத்தை அப்படி வீண்வரையும் தேவையானதையும் நீ செய்து கொள் மூன்றாவது அல்லா தால சொல்கிறான் செய்தானோ அதே நீயும் உபகாரம் செய் மற்றவர்களுக்கு நீ நலவு செய் அல்லா உனக்கு நலவு செய்தது போன்று நீனும் செய் நாலாவது அல்லா தால சொல்கிறான் அட்டகாசம் நிச்சயமாக லாஹுல் முசீன் இந்நல்லாஹா குழப்பவாதிகளை குழப்பம் செய்வோர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்பதாக என்று அல்லா تعالی சமூகத்தாருக்கு மூசா அலை சலாம் அவர்கள் அங்கு காரூனோடு நடந்த நிகழ்வை இந்த இருபத்தி எட்டாவது சூரத்தில் அல்லாஹ் ஆறு எழுபத்தி ஏழாவது ஆயத்துகளில் அல்லா தலா குறிப்பிடுகிறார் கனியமானவர்களே இந்த காரூனுக்கான அவர்களுடைய அந்த சமூகத்தில் இருந்த காரூன் மூசாவுடைய சமூகத்தாரில் உள்ளவர்கள் இருந்த அவன் என்ன செய்தான் அவன் வந்து அவர்கள் மீது அவன் அட்டூழியம் புரிந்தான் அல்லா தாலா குனூ அவனுக்கு அல்லா தாலா கொடுத்த செல்வம் பொக்கிசங்களுடைய அந்த அந்த சாவிகள் மாத்திரம் பலசாலிகளான ஒரு கூட்டத்தாருக்கு அதை சுமப்பது அது சுமையாக பாரமாக இருந்தது அது கரமாக விட்டது அந்த அளவுக்கு நாம் அவனுக்கு கொடுத்தோம் என்பதாக ஆட்டை நாகோ இப்படி கொடுத்தோம் அவன் மக்கள் அவனை ஞாபகப்படுத்தினார்கள் அந்த மக்களுக்கு விளைஞருச்சு இவன் போடுற கூட்டு இவன் செய்கிற அட்டகாசம் இவன் செய்கிற அநியாயம் இவன் செய்கிற அத்தூலியம் இவன் செய்யக்கூடிய நாசகார காரியங்கள் இவனை மட்டுமல்ல கப்பல்ல கீழே குளி போட்டால் எல்லாரையும் தோண்டினது எல்லாத்தையும் தூக்கி உள்ளுக்கே கொண்டு போறது போலதான் இவனுடைய அட்டகாசம் இவனுடைய அட்டூழியம் இவனுடைய நாசக்கார செயல் இவனுடைய பொருளாதாரத்தின் இந்த மமதை இவனுடைய எல்லாத்தையும் இவன் என்ன செய்யப்போகிறான் சொன்னா அவன் அந்த கூட்டத்தார்கள் அவனிடம் நீ அகம்பாவம் கொல்லாதே லா த அல்லா சாலாஹம்பம் கொள்வோரை நிச்சயமாக அல்லா விரும்ப என்று அவர்கள் ஞாபகப்படுத்தியும் அவன் அந்த அட்டகாசத்தில் மூட்கியிருந்தான் கண்ணியமானும் இது நமக்கு மிக முக்கியமான படிப்பிலை தருகிறது இன்று நான் பேச விரும்பியது இந்த கோவிட் நைன்டீன்ல பொருளாதார நெருக்கடியில் மக்கள் எப்படி வெளியாகிறது இதுதான் என்ற தலைப்பு அதுக்கு நான் அந்த தெரிவு செய்திருப்பது சூரத்துள் அந்த 76-77 உடைய திருவசன இது மூசாலை செலாத்துடைய காலத்தில் மிக ஒரு ஒரு செல்வந்தனாக வாழ்ந்த காரூனுக்கு வந்த அந்த அகம்பாவ தன்மை அதனால அவனும் அழிந்து மக்களையும் அளிக்க அந்த காலகட்டத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டல் அந்த மக்களுக்கு கொடுக்க வழிகாட்டல் தான் இன்றும் ரசூசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் நமக்கு தந்திருக்கும் வழிகாட்டலாக இருக்கிறது அதை நாம் எடுத்து செயல்படும் பொழுது நிச்சயமாக இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாங்கள் வெளியாக முடியும் என்பதுதான் என்னுடைய மிக தெளிவான ஒரு ஒரு உள்ளத்தில் ஒரு கவலையாக இருக்கிறது இதை மக்கள் விளங்கி இன்றைய வியாபாரிகள் கூலி வேலைக்காரர்கள் மக்கள் நிறுவனங்கள் பெரும் பெரும் அமைப்புகள் பெரிய வியாபாரி கம்பெனிகள் எல்லாருக்கும் உள்ள வழிகாட்டல் அடிப்படையாகத்தான் இருக்கும் சாபாக்களுக்கு மக்கால பதிமூணு வருஷமும் மதியினால பத்து வருஷங்களும் இந்த நெருக்கடிகளை சாபாக்கள் சந்தித்தார்கள் பயங்கரமான நெருக்கடியை அவர்கள் சந்தித்தார்கள் அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி பயங்கரமாக வந்தது அவர்கள் மூன்று வருஷம் தடை உத்தரவு விதித்திருந்தார்கள் உணவுப் பொருட்கள் மதினாக்கு வந்ததுக்கு பிறகும் அவர்களுக்கு ஏராளமான சிரமங்கள் அவர்கள் மேற்கொண்டார்கள் இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இவர்களுக்கு வழிகாட்டு அப்ப குரானுடைய வழிகாட்டல் இன்றைய உலகம் ரெண்டு விஷயத்தை சந்தித்திருக்கிறது ஒன்று கேபிட்டலிசம் ஒன்று சோசியலிசம் கேபிட்டலிசம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதுலேஜர் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது வேண்டிய மாதிரி சம்பாதிக்கலாம் செலவழிக்கலாம் ஹராத்த செய்யலாம் குடிபோதையை விக்கலாம் மனிதன் வந்து விபச்சாரத்தை விக்கலாம் ஹராமான வட்டியை விற்கலாம் எல்லா நாசக்கார செயல்களில் ஈடுபடலாம் முனப்பொலி செய்யலாம் மனிதன் அவன் வந்து மாபியாவாக இயங்கலாம் எல்லா அட்டகாசத்துக்குரிய காரியங்களையும் அது லைசன் வச்சு செய்யலாம் இது இந்த கேபிட்டலிசத்துடைய பொருளாதாரத்துடைய அடிப்படை அதுலே என்று சொல்லுவார்கள் அதுல எல்லாத்துக்கும் பிரீடம் இருக்குது எதை விற்கலும் எதை வாங்கலும் எந்த அநியாயத்தையும் செய்யலும் அப்ப அதுக்கு வரையறையே கிடையாது வழிகாட்டலே கிடையாது அதுக்கு மனிதனால மனிதனுடைய சிந்தனையால உண்டாக்கப்பட்ட அந்த வழிகாட்டல் தான் ஹராம் ஹலால் கிடையாது வட்டி என்பது கிடையாது வட்டி கொடுக்கலாம் எடுக்கலாம் ஹராமான தொழிலை விற்கலாம் வாங்கலாம் பண்டிகை விற்கலாம் நாய விற்கலாம் நாய அறுக்கலாம் நாய சாப்பிடலாம் எது மனிதனுக்கு விஷமோ எது அறுவறுப்பானதோ என்றது வரையறையே கிடையாது கட்டுப்பாடே கிடையாது அல் ஹலாலுன்றது அவர்களுக்கு கிடையாது மாதும் கூடும் அது வெப்சைட் இல்லன் வேண்டிய மாதிரி பயன்படுத்திக் கொண்டார் அதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது இப்படி சொல்லுவார்கள் அவருக்குவெஸ்ட்மெண்ட் ஃப்ரீ எக்கானமினான்ஸ் கட்டுப்பாடும் இல்லை அது சோசியலிசம் என்று வரக்கூடிய நேரத்தில் அதுல அரசாங்கத்துக்கு தான் எல்லாம் சொந்தம் தனியுரிமை சொந்தம் கிடையாது அதுல தனியுரிமை எப்படியும் கேபிட்டலிசத்தில் வச்சுக்கொள்ளலாம் வேண்டிய மாதிரி வைக்கலாம் என்ற இந்த ரெண்டுக்கும் மத்தியில்தான் இஸ்லாம் முன்வைக்கிறது அதைதான் அல்லாஹு கசஸ்ல திருவசனத்தில் அல்லா தாலதான் அல்லாஹந்த சம்பாதித்துக்கொள் அப்ப உனக்கு தந்திருக்கிறது அல்லாஹான் தந்திருக்கிறான் மபிமா அரசு நீ செலவழிப்பது நான் தந்ததை கொண்டுதான் நான் என்ற இந்த காரூனுடைய மமதை அந்த அகம்பாவம் உனக்கு வந்துடக்கூடாது பொருளாதாரத்துல முதலாவது அடிப்படை தான் பொருளாதாரத்தை உலகத்துல பாதுகாக்கணும் என்று சொன்னா இது அல்லாவினால் தரப்பட்டது நான் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறேன் வேலை நான் குடும்பத்தை மேனேஜ் பண்றேன் நான் என் நண்பர்களை மேனேஜ் பண்றேன் நான் என்ன பிசினஸ் மேனேஜ் பண்றேன் நான் என்ன மசித மேனேஜ் பண்றேன் நான் என் ஊரை மேனேஜ் பண்றேன் என்ன நகரத்தை மேனேஜ் பண்றேன் நான் என்ன நாட்டை மேனேஜ் பண்றேன் கொஞ்ச கால வாழ்க்கை தான் தந்திருக்கிறான் இதுல எனக்கு இந்த ஒரு அவகாசம் முறையில பயன்படுத்தினாதான் எனக்கு ஆகத்தில சேகரிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு வருகிறது அப்ப அங்க அல்லாவினால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு அஹ் மனிதனுடைய அகலாக்கு கட்டுப்பாடு மூணு விதமான கட்டுப்பாடுகளை இஸ்லாம் விரும்புகிறது அதே நேரத்தில் எடுக்கக்கூடிய நேரத்தில் நீ அவர்களுடைய விருப்பம் இல்லாம எடுத்து விடாதே யாருடைய பொருள் அநியாயமாக எடுக்காதே என்றால இந்த கட்டுப்பாடையும் கொண்டு வருகிறான் அப்ப வியாபாரம் மனிதனுடைய முதலீடு மனிதனுடைய இந்த பணம் இது புழக்கங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதுல ஒரு கட்டுப்பாடு உண்டு வேணும் கட்டுப்பாடு முதலாவது அந்த அல்லாஹுடைய டிவைன் அல்லாஹுடைய வகை அந்த அல்லாஹுடைய எல்முல் இலாகி அல்லாஹுடைய கற்றலையின் படி தடுக்கப்பட்ட விஷயங்கள் அல்லாவினால் தடுக்கப்பட்ட விஷயங்களை மனிதன் முதலாவது ப்ரையோரிட்டி கொடுக்கணும் இது அல்லாவினால் தடுக்கப்பட்டிருக்குது அதனால நான் இதை செய்ய மாட்டேன் ரெண்டாவது அரசாங்கம் சில விஷயங்களை கட்டுப்படுத்தது ஒரு நாடு அல்லது ஒரு நீதமான ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டு மக்களுக்கு சில கட்டுப்பாடுகளை போடக்கூடிய நேரத்தில் அதையும் மதிச்சு நடக்கணும் உமர் ரவர்கள் பசார்ல சில சாமனங்கள் ஆகவே குறைச்சி விற்கக்கூடிய நேரத்தில் மனப்பழி பண்ற ஒரு திட்டத்தில்தான் எல்லா பிசினஸையும் உடைச்சு போடுறதுக்காக தான் நீ இந்த வேலையை செய்யறாரு கட்டுப்பாடு கொண்டார்கள் அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் எதுக்காக மக்களுடைய நலனுக்காக பொருளாதார ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரத்துக்காக வேண்டும் மூன்றாவது அஹ்லாக்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹால வியாபாரத்துல நேர்ம மனிதனுக்கு பேசுறதுல பொய் பேசாமல் இருக்கிறது வாக்குமாறாம இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது இந்த நேரம் எந்த தொழில மக்களுக்கு லாபம் இருக்கும் கோவிட் நைன்டீன்ல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றது இந்த இந்த பொருள்கள் தான் இம்போர்ட் பண்ண முடியும் இந்த எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஈடுபட முடியும்னா அது நாட்டுடைய நலனுக்கு தான் கொண்டு வருகிறது இந்த இந்த சந்தர்ப்பத்துல நாட்டுடைய நலன கருதி இப்படி எங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளை நாங்க எதிர்காலத்துல சந்திக்காம இருக்க இந்த இந்த பொருள்களை இந்த விலைக்கு தான் விக்கணும் மக்கள் இப்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அரசாங்கம் சில பொருள்களை தான் பணத்தை கொடுத்து வாங்கி அந்த விலையை குறைச்சி விற்கிறது அப்ப அந்த நேரத்தில் சாமானங்களை எடுத்துக்கொண்டு நாங்க சில காரியங்களில் ஈடுபடுறது அது மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடிதான் எல்லா விஷயங்களும் மிக கட்டுப்பாடோடு செய்யப்படணும் அப்ப முதலாவது அல்லா சாலா தந்த இந்த செல்வத்தை கொண்டு சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் ரெண்டாவது அல்லா தால உங்களுக்கு ஒரு பங்கு தந்திருக்கிற துணியால அதை நீங்க மறந்துவிடக்கூடாது துணியால நீங்க மக்களுக்கு கொடுக்கற சொல்லி நீங்க அல்லாக்காக வேண்டி கொடுக்கறீங்க எப்படி கொடுக்கறீங்கன்னா நீங்க பங்கோட் ஆகிடுறீங்க மத்தியில நீங்க இந்த குடுக்கல் வாங்கல செய்து கொள்ளுங்கள் என்ற அல்லா தாலா ஒரு இரண்டாவது கட்டுப்பாட போட்டிருக்கிற அவ எப்படி அல்லாஹு சாலா துன்யிலிருந்து மனிதன் ஆகிரத்தை சம்பாதிக்கிறானோ அதே போல தந்த குடும்பம் தந்த செல்வம் தந்த பாதுகாப்பு எப்படி ஒரு தோட்டத்தில் தண்ணீரை துவா செஞ்ச மனிதர் அவருடைய தோட்டத்துக்கு மட்டும் தண்ணீர் பொழிகிறது முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருக்கு என்னண்டு போயிட்டு பார்த்தா அவருக்கு வரக்கூடிய வருவாயிலிருந்து ஒரு சிலதை அந்த தோட்டத்துக்கே செலவழிக்கிறார் ஒரு ஒரு பகுதியை அவர் தர்மத்துக்கு செலவழிக்கிறார் ஒரு பகுதியை தனக்கு எடுத்துக் கொள்கிறார் இதனால் அல்லாஹால அவருடைய செல்வத்தில் எடுத்துக்கொள்றேன் கொடுத்துறேன் நான் நான் வந்து இந்த பூமியையும் வளரத்துக்காக வேண்டி வளர்ச்சிக்காக வேண்டி அடுத்த நான் அந்த விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காக வேண்டி அதுக்கும் நான் செலவழிக்கிறேன் மூனையும் பேலன்ஸ் பண்ணிக்கொள்றதுதான் தனக்குள்ளதையும் எடுத்துக்கொள்ளணும் மக்களுக்குள்ளதையும் கொடுத்துக் கொள்ளணும் அந்த பூமிக்கும் நாங்க செலவழிச்சு கொள்ளணும் திருத்தி பள்ளிக்கொள்ளும் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான் மூணாவது விஷயம் அல்லா உங்களுக்கு நலவு செஞ்சது போல நீங்களும் நலவு செய்யுங்க செய்திருக்கிற உபகாரத்தை போல நீங்களும் உபகாரம் செய்யுங்க இப்ப இங்க வர்றாங்க முதலாளி தொழிலாளி கூலி வேலக்காரர் சாதாரண அரசாங்க உத்தியோகஸ்தர் மஸ்ஜிதுடைய பொறுப்பாளர்கள் இமாம்கள் மதன்கள் மசிதை பராமரிக்கக்கூடியவர்கள் இப்படியே ஒரு பெரிய ஒரு சமூகம் கொண்டு வர்றாங்க இப்ப இந்த நேரத்தில் தான் எல்லாருடைய பங்களிப்பும் தேவைப்படுகிறது செய்தத கொண்டு கவனிவருக்கும் தெரியும் கீழ் உள்ளவர்களை பண்ணிக்கொள்றது அவர்களுக்கு நான் எப்படி கொடுக்கிறது அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை குழந்திருக்கிறது தொழிலாளர்களுக்கு இப்படிதான் சம்பளம் கொடுக்கப்படணும் அப்ப முதலாளிக்கு தெரியும் நிலைப்பாடு எப்படி என்ன குழந்தைகளை சேர்ந்தவர்களை குடும்பத்தை கவனிக்கிறது போல குடும்பத்தை போல தான் இந்த தொழிலாளர்களும் இவர்களுடைய பங்களிப்பால் நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் இப்ப எனக்கு மூணு மாசமாக வியாபாரமே இல்ல ஆனா இந்த சகாத்மனம் தான் இருக்குது நான் இது உங்களுக்கு கூலியாக தரல உங்களுக்கு ஒரு உதவியாக தருகிறேன் நான் ஒரு சதக்காவாக தருகிறேன் அதையும் அவர் ஜக்காத் எடுக்க தகுதியானவராக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கூலிவேலுக்காரருக்கு அந்த ஜக்காத்திலிருந்து அனுமதியை தந்திருக்கிறார் அல்லா தாலா உனக்கு நலவு செய்தது போல நீனும் அந்த நலவை செய் என்று அல்லா தாலா விரும்புகிறான் நாலாவதாக அல்லா தாலா சொல்கிறான் அப்து நீ குழப்பத்த உலகத்துல பசாத நீ அட்டகாசங்களை உலகத்துல அநியாயத்தை நீ ஏற்படுத்தாத அல்ல இந்த குழப்பவாதிகளை விரும்புறது கிடையாதுக்கும் ஹீரோயின விக்கிறா நீ கஞ்சா விக்கிறா நீ தடுக்கப்பட்டாக மாறி இந்த நாசத்த சமூகத்துல அழிவுல ஏற்படுத்த உண்டான இந்த தடுக்கப்பட்டாக இருக்கிறது அல்லா சுட்டளை அடிப்படையாக வைத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மூணு மாசம் நாலு மாசமாக மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் நான் ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன் ஒரு நல்ல படித்த அவர் ஒரு வெளிநாட்டுக்கு போறார் தொழிலுக்கு நல்ல நல்ல உத்தியோகம் நல்ல தொழில் நல்ல வருமானம் ஆனால் இந்த கோவிட் ஆபத்துல சிக்கி அவருடைய தொழிலை மிளந்து வருமானத்தை மிளந்து வீடை மிளந்து சுட்டு தானும் தற்கொலை செய்து கொள்கிறார் இங்கேதான் மனிதன் நிராசை அடைகிறான் மனிதன் விரக்தி அடைகிறான் மனிதன் அல்லஹின் மீது உள்ள நம்பிக்கை இழக்கிறான் இங்கேதான் முஸ்லிம்களுக்கு செல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் வயிற்றுல கல்ல கட்டி இருக்கிறார்கள் செல்லம் பசியிலா உட்கார்ந்து தொழுகிறார்கள் உட்கார்ந்து தொழுகிறார்கள் அபு உரை கேட்கிறாங்க ஏன் உட்கார்ந்து அபு உரையாரு சொல்கிறார் நபி அவர்களுக்கே பசியா இருக்குற நிலைமைகள் வரக்குலும் சபரும் தக்வாவும் தான் ஒரு மனிதனுடைய இந்த நெருக்கடியிலிருந்து வெளியாகும் இந்த சூரத்துல அல்ல சொல்லியிருக்க கூடிய இந்த நாலு உசூல்களையும் பயன்படுத்தி யாரெல்லாம் இந்த உசூலை தந்த வாழ்க்கையில முக்கியமாக ஏற்படுத்திக் கொள்வார்களோ அல்லாற்றால் நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்வான் என்பதில் சந்தேகமே கிடையாது அல்ல நிச்சயமாக உதவி செய்வான் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியாக்குவான் ஒவ்வொருவரும் நான் புடவை வியாபாரி நான் உணவு பொருட்களை விற்கிறேன் நான் மரக்கரிய விற்கிறேன் நான் மாமிசத்தை விற்கிறேன் நான் இந்த தொழில நான் கம்ப்யூட்டரில் ஈடுபட்டு இருக்கிறேன் நான் இந்த எனக்கு வித்தியாசமான தொழில்கள் இருக்கிறேன் நான் கம்பெனி நடத்துகிறேன் நான் புடவை தச்சு விக்கிறேன் இப்படி ஏராளமான தொழில்கள் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும் இந்த நேரம் மசூரா செஞ்சேன் உத்தியோகத்தை நான் எப்படி அழகுபடுத்திக் கொள்வது அல்லாட திருப்தி எப்படி கொண்டு வருவது அதுல நான் ஏந்த சக்திக்கு ஏற்ப முயற்சி செய்வேன் அடுத்தது நான் அல்லா இடத்துல படைப்பேன் சாவாக்கள் மதீனாக்கு வந்தவுடனே மதீனால பயங்கரவா நெருக்கடி வந்துருச்சு ஏன் பல யுத்தங்கள்ல சகாபாக்கள் பங்குபற்றி அவர்களுக்கு பயங்கரமான நெருக்கடி உண்டாகிருச்சு தொழில் சேலத்துக்கு வழி இல்ல விருந்தாளிகள் வந்து குமிராங்க எல்லாரையும் கவனிக்க வேண்டிய கட்டம் அந்த நேரத்தில் அல்லாத்தால என்ன சொல்கிறான் சபையில் செலவழிங்க உங்களோட கரங்கள் அழிவுல கூடாதீங்க சகாபாக்கள் சொன்னாங்க அரசு எல்லாம் நாங்க விவசாயம் செய்யலாது எங்களுக்கு நேரம் இல்லை நீங்களை பயன்படுத்துறீங்க வெளியில போறதுக்கு மச்சிது நிரம்பி வடிக்கிறது ஒவ்வொரு வீட்டிலையும் வரக்கூடிய முஹாஜின்களை கவனிக்கிறோம் இப்படியான நேரத்துல எங்களை சம்பாதிக்கிறதுக்கும் இல்லாத நேரத்துல நாங்க எப்படி செலவழிப்போம் என்ற ஒரு கேள்வி எழும்பியது அல்லா தாலா சொல்கிறான் நீ செலவழி இந்த செலவழிப்பதும் வருமானத்துக்கு வழிஆகையும் அரசாங்கத்துக்கு ஒரு வழிகாட்டல் கொடுத்தார்களோ அது போல எங்களை இருக்கக்கூடிய பொருள்களை நாங்க மேனேஜ் பண்ணிக்கொண்டு பிசினஸ்களை ஒரு மெத்தடாக அமைச்சு கொண்டு கடன் எடுத்தவர்கள் கடனை திருப்பி கொடுக்கிற நியத்துல அவர்கள் செயல்பட வேண்டும் முதலாளிமார்கள் அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும் அவகாசம் எடுக்க வேண்டியவர்கள் அவகாசம் எடுக்க வேண்டும் அவகாசம் எடுக்க தேவாதவர்கள் அல்ல அவர்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார்கா பிஸ்மின்லாண்டு யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துடணும் அந்த வியாபாரங்களில் நேர்மையை கடைபிடிக்கணும் ஒவ்வொருவரும் மிக தாராள தன்மையோடு நடந்து கொள்ள கொள்ள அல்லா சாலா அங்கு தான் தக்வா உள்ளவர்களுக்கு கதவுகளை திறந்து விடுவேன் என்று சொல்கிறான் ஈமானையும் தக்வாவையும் கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாட உள்ளட்சத்துடன் நடக்கக்கூடிய நேரத்தில் ஆக வியாபாரத்தில் அல்லா மீது வியாபாரம் என்ற தொழில் இந்த உத்தியோகம் நான் அல்லா இடத்துல நன்மை நாடி செய்கிறேன் நான் இந்த வியாபாரம் உத்தியோகம் தொழில ரசம் அவர்களுடைய முறைப்படி செய்கிறேன் இந்த வியாபாரம் உத்தியோகம் என்ற தொழில் வருவாய நான் அல்லாவுடைய ஞாபகத்தோடு செய்கிறேன் நான் இதை இஹ்லாசுக்காக செய்கிறேன் என்ற இந்த அஞ்சு அடிப்படைகளும் இந்த தொழிலுக்கு வந்துடுவோம் இதுதான் முகாஜன்கள் அன்சாரிகள் கடைபிடித்த முறையாக இருக்கிறது அதில் அப்துல் ரஹ்மான் அவர்கள் முதல் நாள் பஜாருக்கு வந்த நேரத்தில் அவர்களுக்கு முதல் பஜாருக்கு போறதுக்கு வசதியே இல்லை அவர் சொன்னாங்க என்ன பஜாரை காட்டுங்க நீங்க யாரும் எனக்கு தரவானா நான் பசாரில் போயிட்டு சம்பாதிக்கிறேன் சம்பாதித்தார்கள் அல்லா தலா அவர்களுக்கு முதல் நாள் ஒரு கிலோ கீ ஒரு கிலோ சீஸ கொடுத்தால் அந்த அந்த அல்லா அந்த செல்வத்தை பிந்தி ஒரு நாளைக்கு எழுநூறு ஒட்டகம் தர்மம் செய்யக்கூடிய சஹாபியாக உஸ்மான் பின் அஃப் ஜுபை பின் அவன் சாதி வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நெருக்கடியான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் நம்பிக்கை வைத்து கடன்களை ஒப்படைத்து நேர்மையாக நடந்து பொய் பேசுறத இல்லாம வாக்குகளை நிறைவேற்றி ஒவ்வொருவரும் அந்த நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாட உதவி அவர்கள் கண்களால கண்டார்கள் சந்ததி சந்ததியாக உலகம் காணாத ஒரு பயங்கரமான சோதனையை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் சுனாமி வந்தது குறிப்பிட்ட சில நாடுகள் தான் அதனை பாதிக்கப்பட்டார் அது ஆஸ்திரேலியாவிலிருந்து அங்க இந்தோனேஷியாவை பிடிச்சி அப்படியே அது சிங்கப்பூர் அந்த பகுதிகளுக்கு வந்து அது மலேசியாவின் சாடிக்கொண்டு இந்தியாவுக்கு வந்து அது இங்கே வந்து இலங்கையில் வந்து தாக்கி முப்பத்தையோம் உயிர்களை பறித்து இந்த நாட்டில் ஒரு ஒரு பெரிய சோதனையை உண்டாக்கிச்சு அது குறிப்பிட்ட நாடுகளுக்கு தான் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து உதவி செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு உலக நாட்களே ஒரு பெரிய பதற்றத்தில் உண்டாக்கப்பட்டிருக்குது மனித கண்ணுக்கும் தெரியாத இந்த வைரசால மனிதன் பெரிய ஒரு சிந்தனை ரீதியான ஒரு பெரிய அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அல்லா ஒருவனால தான் இதிலிருந்து வெளியாக்க முடியும் என்பதை உலகம் இதுக்கு இதை புரிந்து கொள்ளாத உலகம் இதைவிட பயங்கரமான சோதனைகளை சந்திக்க வரும் அதனால முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அல்ல இடத்துல கையெந்துவோம் அல்ல மன்றாடுவோம் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் நாங்கள் அல்லாவுடைய கற்றலைகளை மதித்து இந்த நாட்டுடைய சட்டங்களை மதித்து அகலாக்க ரீதியாக இந்த நாலு குரானுடைய திருவசனங்கள் இந்த குரானுடைய இந்த திருவசனத்தில் நாலு வாழ்க்கைக்கு நாங்கள் அடிப்படையாக எடுத்து நாங்கள் எங்களோட வியாபாரத்தை இஸ்லாமிய வரையறையோட இஸ்லாமிய வழிகாட்டலோடு நவியவர்கள் காட்டி தந்த முறையில் சாபாக்கள் முன்வைத்து அந்த பொருளாதார திட்டத்தை முன்வைத்து நீதமாக நேர்மையாக பொய் புரட்டு அநியாயங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டு எங்களோட குடும்பங்களை கவனிக்கக்கூடிய அதே நேரத்தில் அக்கம் பக்கம் வீட்டார்கள் மசிதிகள் சூழல் உள்ளவர்கள் இவர்களை நாங்கள் மதித்துக் கொண்டு இந்த நாட்டில் மதம் ஜாதி வேற்றுமை இல்லாமல் எல்லா மக்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற இந்த கோட்பாடை நாங்கள் முன்வைத்தவர்களாக உலகத்தில் இந்த பசாதையும் கொண்டு வராமல் நேர்மையான முறை அல்லா பொருளாதாரத்தை வரக்கத்தாக்கி கயிறாக்கி அல்லாஹாலா எல்லா வகையிலையும் இந்த நாட்டுக்கும் உலக நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருந்து அல்லாஹ் நிச்சயமாக வெளியாக்குவான் என்ற எங்களுடைய இந்த பொருளாதாரத்துடைய நேர்ம அல்லாச்சாலா நிச்சயமாக எங்கள் இந்த கஷ்டங்கள் இருந்து வெளியேற்றுவான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோட நாங்கள் செயல்படக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இந்த கோவிட்லிருந்து நாங்கள் வெளியாகிறதுக்கு அது காரணமாகமையும் வல்லா அல்லா இந்த நாடையும் உலக நாடுகளையும் இந்த சோதனை வெளியாக்கி யாரெல்லாம் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ உயிரிழந்தவர்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அல்லாஹால ஆறுதலையும் கொடுக்கறதுக்கு அதே நேரத்தில் அல்லாட பாதையில் இதுல உயிரிழந்தவர்கள் அவர்களுக்கு ஜென்னத்துள் புர்தோச அல்லா தாலா நசீவாக்க வேண்டும் என்றே இப்படியான இலம் எங்கே இலங்கையில் இந்த கொரோனா வைரசுடைய மௌத்து வந்துவிடாமல் அல்லாஹ் எல்லாரையுமே பாதுகாக்கணும் என்ற அந்த துவாவை செய்தவனாக இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய நாட்டில் ஜும்மாவுடைய தொழுகை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஒரு கட்டமாக இக்கட்டான நிலைமையாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹால அடுத்தடுத்த கட்டங்களில் எங்களுக்கு அரசாங்கமும் இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்டும் இன்னும் இதனுடைய வழிகாட்டல் வக்கு போர்டும் வழிகாட்டல் வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் இன்ஷா அல்லாஹு சாலா அல்லா மன்றாடி மசூதிகள नालையில இருந்து இந்தையில இருந்து பரக்கப்படுகிறதே இன்ஃப்ராதியான தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் இபாதத்துகளை ஈடுபடுமாறு வேண்டிக்கொண்ட அல்லாஹ் ஹ تعالی இந்த సందర్భத்தை தந்ததற்கллаஹ் நன்றி செலுத்துவனாக சகோதரர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் துவா செய்து விட விடுகிறேன் வா அகிருதாவ Alhamdulillah <laughs> bilalameen wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuh some lectures visit